வணக்கம் நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பன்னிரெண்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு நானூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கிரேக்க நாடு மாரத்தான் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் பாரசீகத்தை தோற்கடித்தது இந்த வெற்றி செய்தியை தெரிவிப்பதற்காக கிரேக்க நாட்டு வீரர் ஒருவர் நெடுந்தொலைவு ஓடினார் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையிலேயே ஓட்டப்பந்தயத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹென்ரி ஹட்ஸன் ஹட்ஸன் நதியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு வடக்கு கரோலினாவில் பயணிகள் கப்பல் மூழ்கியது 426 இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இக்கப்பலில் பதிமூன்று முதல் பதினைந்து டன் தங்கம் கொண்டு செல்லப்பட்டது 1923 தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தெற்கு ரொடிஷியா தற்போதைய ஜிம்பாப்வே நாட்டை பிரிட்டன் தன்னுடன் இணைத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு புதிய குகை ஓவியங்கள் பிரான்ஸ் நாட்டின் லாஸ்காக்ஸ் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அணு கரு குறித்த கருத்தை முதன் முதலாக லியோ சிலாட் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது நட்பு நாடுகளின் போர் வீரர்கள் இத்தாலிய போர்க்கைதிகள் மற்றும் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற லக்கோனியா என்ற கப்பல் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மனியர்களால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி வீட்டுக்காவலிலிருந்து ஜெர்மனிய படை தளபதி ஓட்டோ ஸ்கோர்செனி என்பவரால் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நிக்கிதா குருசேவ் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜான் எப் கெனடி ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் என்று கூறினார் அவரது கனவு நனவாகியது அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எத்தியோப்பியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் மன்னர் ஹைலி செலாசி பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் நிறக்கொள்கைகளுக்கு எதிராக போராடிய ஸ்டீவ் பைகோ என்பவர் காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மாநிலங்களுக்கு இடையிலான முதலாவது பயணிகள் போக்குவரத்து விமான சேவையான ஆன்சென்ட் ஆஸ்திரேலியா மூடப்பட்டது இதனால் பத்தாயிரம் பேர் வேலை இழந்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேல் காசா பகுதியிலிருந்து தனது படைகளை முற்றாக விலக்கியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஹாங்காங்கில் ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு த நேஷனல் செப்டம்பர் லெவன் மெமோரியல் மியூசியம் நியூயார்க் நகரில் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த பட்டாசு தொழிற்சாலையில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் நூற்றி ஐந்து மக்கள் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லூனா இரண்டு விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் விண்வெளிக்கு செலுத்தியது சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் எதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாசாவின் எண்டவர் விண்வெளியோடம் கருப்பு அமெரிக்க பெண்ணான மெய் சரோல் ஜெமிசன் என்பவருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சி வை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வெலிங்டன் பிரபு இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மற்றும் கனடாவின் பதிமூன்றாவது ஆளுநர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐரின் ஜோலியோ கியூரி நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபெரோஸ் காந்தி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெஸி ஓவென்ஸ் அமெரிக்க தடகள விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஈஜி டொயாட்டோ ஜப்பான் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கைலாசம் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அக்கீரா சுசூக்கி நோபல் பரிசு பெற்ற ஜப்பான் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திலகன் மலையாள நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாவை வரோதயன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமலா இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் மோரிஸ் விடுதலை புலிகளின் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பால் வாக்கர் அமெரிக்க நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஞ்சன் இந்திய நடிகர் நாட்டிய இசைக்கலைஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இளங்கீரன் ஈழத்து முஸ்லீம் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பி தமிழக எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நார்மன் போர்வாக் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்வர்ணலதா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி இந்நாளின் சிறப்புகள் மனம் தெளிநிலை தினம் என விக்கிபீடியாவில் குறிப்பிட மனம் தெளிநிலை தினம் என்று மற்றும் கேப் வர்டி என்ற நாட்டில் தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே